நேர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக உங்களால் மீது தலைமுடி அடர்த்தியாகவும் அழகாகவும் வளர தேங்கண்ணையை வெது வெதுப்பாக கொதிக்க அதை தலையில் தேய்த்து நன்றாக மசாஜ் செய்து அதன் பிறகு தலை வந்தால் தலைமுடி அழகாகவும் அடர்த்தியாகவும் வளரும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்